السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله على على عباده الذين وصلي وسلم سيدنا محمد وعلى آله واصحابه نجوم الهدى وقادة اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اذا نوديت للصلاه في يوم الجمعه من يوم الجمعه فاسعوا الى ذكر الله وذروا البيع ذلك خير لكم ان كنتم تعلمون وقال الله تبارك وتعالى ايضا فبشر عباد الذين يستمعون القول فيتبعون احسنا اولئك الذين هداهم الله وَأُولَائِكَ هم أولو صدق اللہ العظيم وقال رسول او كما رسول الله الله مفتاح قال ியும்ாரமும்ல்லமையும் தனித்துவமும் இணை துணையற்ற அந்த ஒருவன் ஆகிய அல்லா சுஹானுக்கு மாத்திரம் முறைத்தானது அலமது மேலும் அவனால் அனுப்பப்பட்டில் இறுதியானவர்களும் நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவரும் நம்முடைய இருலோக வாழ்க்கையின் வழிகாட்டியுமாகிய ஹதரத் சயிதனா முகமது முஸ்தபா ரசூல் அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னார்களின் சங்கையான குடும்பத்தார்கள் சத்திய சகாபா தோழர்கள் அவர்களது பரிசுத்தமான வாழ்க்கை முறைகளை இஹலாசோடு தொடர்ந்தவர்கள் தொடர்கின்றவர்கள் கையாம நாள் வரையும் தொடரப்போகின்றவர்கள் அனைவர் மீதிலும் அல்லா சுபானஹுவத் ஆலாவின் பரிபூர்ணமான ஸ்வலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக அல்லாஹுபஹானாவுடைய பரிசுத்தமான இல்லமாகிய மசிதிலே ஏசிகாவினுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கும் அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே கண்ணியமான கனவான்களே சங்கையான சகோதரர்களே அல்லாஹு ரபுல் இஸ்ஸத் என்னென்ன விடயங்களை ஏவிருக்கிறானோ அவைகளை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதிலும் செயல்படுத்துவதிலும் மேலும் அல்லாஹு ரபுல் இஸ்ஸத் என்னென்ன விடயங்களை விலக்கி இருக்கிறானோ தவறுந்து நடக்குமாறு புத்திமதி சொல்லியிருக்கிறானோ அப்படியான பாவமான காரியங்கள் அனைத்தையும் வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் எல்லா கால எல்லா இடங்களிலும் முற்றுமுழுதாக தவறுந்து ஒதுங்கி வாழும் விடயத்திலும் அல்லாஹுவை பயந்து தக்வாவுடைய வாழ்க்கையை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு சுபஹான வெள்ளிக்க நாளை சிறப்பானொரு நாளாக சங்கையானொரு நாளாக மகத்துவமான ஒரு நாளாக படைத்திருக்கிறார் உலமாக்கள் இந்த வெள்ளிக்கிழமை நாளுடைய சிறப்புகளை சொல்லும் போது ஹதீஷ்கனுடைய ஆதாரங்களை வைத்து இந்த வெள்ளிக்கிழமை நாள் சையீதுல் ஐயாம் மிகவும் தலைமைத்துவமான நாள் என்பதை சொல்லியிருக்கிறார் அல்லா சுபானுவ தாலா இந்த வெள்ளிக்கிழமை நாளிலேதான் ஆலம் அலா நபா அலஹி சலாத் அன்னவர்களை படைத்தான் அவர்களை சுருக்கத்துக்கு அனுப்பினான் அவர்களை சுவர்கத்தின் வெளியேற்றினான் அதுபோன்று முழு உலகத்தினுடைய எல்லா படைப்புகளையும் படைத்து முடித்த நாள் இந்த வெள்ளிக்கிழமை நாள் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது மேலும் கியாமத்துடைய தினத்தை உண்டாக்குவதும் இந்த வெள்ளிக்கிழமையிலேதான் என்பதாக அர்மிரசு இந்த வெள்ளிக்கிழமை நாள் வந்து விட்டால் மனிதர்களையும் தவிர ஏனைய எல்லா படைப்புகளுக்கும் அவைகளின் உள்ளங்களிலே ஒருவிதமான அச்சம் ஒருவிதமான பயம் ஏற்பட்டுவிடும் ஏனென்றால் உலகம் அழிய போகிறது கியாமத்தில் நிலை பெறப்போகிறது அல்லாவுடைய முன்னிலையில எல்லோரும் எழுந்திருக்க வேண்டும் எல்லோரும் பதில் செல்ல வேண்டும் எல்லோரும் அல்லாவுடைய எும்ள்ள நினைத்து பயந்து கொண்டிருக்கின்றன ஆனால் மனிதர்களும் அவ்வாறு பெரியார்களே சவர்களே இந்த வெள்ளிக்கிழமை நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பரவான கடமை தான் இந்த ஜும்மாவுடைய தொழுகை அல்லாஹு மிக தெளிவாக சொல்கிறான் உங்களை தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் ஜும்மாவுடைய தினத்தில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் நீங்கள் அல்லாவுடைய சிக்கிரின் பக்கமாக மிக பேடுதலாக முறையாக கவனத்தோட ரொம்ப கண்ணியமாக கௌரவமாக விரைந்து வாங்காத ஒரு ஆர்டர் இன்னொரு செய்ய விட்டு போடுங்க பெரியார்களே சகோதரர்களே இந்த ஆயத்தை ஆதாரமாக வச்சுக்கள் உலமாக்கள் சொல்கிறார்கள் தினத்தில் அதான் சொல்லப்பட்டதற்கு பின்னால பிசினஸ் செய்வது ஹராம் இரண்டாவது அதான் அதாவது இப்படி அதான் இது இரண்டாவது அதான் இந்த அதானுக்கு பின்னால வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் இதில் ஈடுபடுவது ஹராம் என்பதாக உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்து சித்திரி கிதாபுகளில் காணப்படுகின்றன எனவே சங்கையான சவர்களே நாங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் கொஞ்சம் யோசனையோட புத்தியோட தீயாக உணர்வோட நாங்கள் நடக்கணும் எல்லா நாள்லையும் சம்பாதிக்கிறோம் வெள்ளிக்கிழமை இல்லாத எல்லா நாள்லையும் முழுதுனியாயும் தேட தயார் என்ன செய்யணுமோ எங்க பறக்கணுமோ எங்க ஓடணுமோ எங்க பாயோனுமோ எங்க அலையோணுமோ என்னென்ன ஜாதியெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்ய தயார் வெள்ளிக்கிழமை நாள்லயும் அதை செஞ்சா எப்படி முஸ்லீம் என்று சொல்றது சொல்லுமா வெள்ளிக்கிழமை நாள் அல்லாவுடைய கட்டளை மதிக்காமல் அரசியல் பவர் சொத்து பவர் பொலிட்டிக்கல் பவர் இதை வச்சு நான் வேண்டிய மாதிரி செய்யலும் வேண்டிய வாழ்க்கை ஒண்ணும் செய்யலாம் ஒரு பவரும் கிடையாது யாருக்கும் அல்லா சொல்ற மாதிரி உலகத்தில் மட்டும்தான் மட்டும்தான் உலக சொல்றாங்க அதிகமான இடங்கள்ல முஸ்லீம் வந்திருக்கும் முஸ்லிம் அல்லது முஸ்லீம் அளிக்க முஸ்லீமுகள் அவருக்கு தொலை தெரியா அவருக்கு உதவி செய்ய தெரியா அவருக்கு இஸ்திஞ்சா செஞ்சு சுத்தம் செய்ய தெரியாது என்ன செய்ய தெரியும் ஆனா அவர் முயற்சி செஞ்சு ஆகணும் ஈமான் தாரி சரி பெரியார் இந்த ஆயத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று பிசினஸ் விட்டு போடுறது அடுத்தது அல்லாவுடையின் அவங்களுக்கு தெரியும் அப்பதான் மிம்பர்லேந்து இறங்குவாரு போனா தொழுகையை பிடிச்சு கொள்ளும் தொழுகையை பிடிச்சு கொள்ளையு இப்படி எத்தனை சீவைகளுக்கு சமூகத்தில் சமுதாயத்தில் அது வரைக்கும் துனியா துனியா எங்க <mots> <bundita> <gkea |tt|> <quindiomin underộtitives atau duringera> <gfta>: அல்லாட்டி அங்கிருந்து வர சொல்லையே தூக்கத்து நீய்த்து வச்சு வாரா சில பேர் மஸ்துக்கு போறேன் வர தேவையில்லை அவசியம் இல்ல ஈக்கிற இடத்துல சந்தோஷம் இங்க வந்தா அல்லா சொல்ற மாதிரி கேட்கணும் அல்லா சொல்ற அப்பதான் இங்க வரணும் பெரியார் கிளேஸ் அவர்களே என்ன சொல்றான் அடியார தெரியுமா அல்லதீனிய பேச்சுகளை காது கொடுத்து செவிசாய்த்து கேப்பாங்க தூங்கி தூங்கி கேட்க மாட்டாங்க சில பேர் வந்து அல்லாண்டு தூண புடிச்சு கொள்றது கையக்கார நீட்டி ஆச்சு இங்கதான் ரெஸ்டுக்கு வர கடையில ரெஸ்ட் எடுக்கலாம் ஆபீஸ்ல ரெஸ்ட் எடுக்கலாம் பேங்க்ல ரெஸ்ட் எடுக்கலாம் செய்கிற இடங்கள்ல ரெஸ்ட் இல்ல கார் கம்பெனியில எங்கேயுமே ரெஸ்ட் இல்ல அல்லாண்டு மஸ்த்க்கு வந்து கொர்டோட்டு தூங்குவாரு அல்லா மன்னிக்கணும் பாதுகாக்கணும் சில நேரங்கள்ல மோதி நிற்காம சொல்ல கூட தட்டி எழுப்பணும் சிஐ எழுப்புங்க தொழகைக்கு ரெடியாங்க காது கொடுத்து கேளுங்க கவனத்தோட கேளுங்க தேவையோட கேளுங்க தூங்கி தூங்கி கேட்கவானம் லேட்டாகி வந்து கேட்க வானம் லேட்டாகி வரவருக்கு மட்டும்தான் விளப்பம் ஸ்டார்டிங் விளப்பம் இல்லை அவர் ஊரை போய்த்து குழப்பி திருவார் ஊர்ல குழப்பம் அவரு முன்னுக்கு என்ன சொன்னு தெரியா பின்னுக்குள்ளதை பிடிச்ச அவருக்கு வால்மீறி பெட்டிக்கு வால்மீறி பேட்டி அவர் ஊரெல்லாம் குழப்பி திருவார் உணர்வோட வரணும் இதெல்லாம் சொல்லப்பட்டே நவீசன் சொல்றாங்க ஜிம்மாவுடைய தினத்தில என்ன செய்யணும் அதிகாலையில நேர காலத்தோட நல்ல நறுமணங்களை பூசிக்கொண்டு அழகான ஆடை உடுக்கணும் அழகான ஆடை இருக்கிறதுல ஆம ஹதீஸ்ல வந்துருக்கு வெள்ள உடுப்பு ரொம்ப சிறந்தது இல்லாட்டி என்ன செய்ய இல்லாட்டி செய்யவரே இல்லை இருக்கிறத சிறந்த உடுப்பை உடுத்திக்கொண்டு அப்படியே வராரு மசிதுக்கு வந்து அவர் ரெண்டு ரக்கத்து தொழுகுறார் என்ன தொழுக சகித்து மஸ்ஜிது இமா மிம்பர்ல ஹசீ மிம்பர்ல இருந்தாலும் குத்தம் இல்ல அவர் வந்தார் ரெண்டு ரக்கம் தொலாம உட்கார ஹதீஸ்ல தட மசிதுக்கு வந்தால் உட்காரம் அடுத்தவங்களுக்கு நோவினை கொடுக்கல பிந்திவார ஆக்கலை பாருங்க எல்லாருக்கும் நோப்படுத்த முதுவ தள்ளிக்கொண்டு கழுத்தை பிச்சு கொண்டு அங்கால விரட்டி கொண்டு இங்கால நோவிச்சு கொண்டு இது ஹராம் இது உலுமா பஸ்ல புட் போட்ல ஏறுறார் பஸ் ஃபுல்லா கிரௌட் இவர் எல்லாரையும் உடச்சுக்கொண்டு பிரிச்சு கொண்டு டிரைவருக்கிட்ட போயிட்டு உட்கார பாக்குறார் இது மாதிரி சில சீனிகள் துணியாட வேலையெல்லாம் முடிச்சுக்கொண்டு லாஸ்ட் மோமெண்ட் அப்படித்தான் வருவாக வந்து எல்லாரையும் பிரிச்சு கொண்டு முன்னுக்குறாரு முன்னுக்கு வரணும் பண்ணா நேரத்தோடு வாங்க அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்யவானோம் அடுத்தவங்களுக்கு நோயினை செய்ய அப்படி வர கிடைக்கலையா அப்படி எங்கேயாச்சும் ஒரு சைட்ல உட்காருங்க முன்னுக்கு வாரத்துக்கு மெய் செய்ய முன்னுக்கு வரணும் சரி இப்படி யாருக்கும் நோவினை செய்யாம வந்து மௌனமாக வாய் மூடி உட்கார்ந்து இருக்கிறாரு அதுக்கு பின்னால இமாம் வெளியாகும் வரைக்கு உட்கார்ந்து இருந்து எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இமாமோட சொல்லுறாரு இவருக்கு என்ன கூலி நபி அலை சலாத் வசலாம் சொன்னார்கள் இவரோ வேலையும் செஞ்சிட்டா இவரு கிடைக்கிற கூலி அந்த ஜும்மால இருந்து அடுத்த எல்லா சின்ன பாவங்களையும் அல்லா சுக யாருக்கும் நேரகாலத்தோட குளிக்க நல்லோடு அத்தறிந்தா நறுமணம் பூசிக்கொள்ளும் மசித்துக்கு வரணும் வந்து ரெண்டும் யாருக்கும் நோவினை செய்யாம அப்படியே உட்கார்ந்து வாய் டி மௌனமாக இருந்து கத்திவுடைய விஷயங்களை கேட்டுட்டு சொல்லும் கொஞ்ச நேரத்தில் அலமதுல்ல இப்படியா நாங்க ஒவ்வொருத்தரும் ஜும்மா உடைய தினத்துல எங்களுடைய கல்வியில வரணும் இது அல்லாவுடைய ஆர்டர் அல்லாட ஆர்டர்லா அல்லாட திகரின் பக்கமாக வாங்கோ வதரு பிசினஸ் ஒட்டு போடுங்களை பேசுவாங்க மார்க்கத்துடைய நல்ல நல்ல விஷயங்களை பேச போறாங்க பேசுற இல்ல அதனால சில பேர் உள்ளத்துல சில பேர் வந்தா சரியில்லை சில பேர் உள்ளத்துல இன்னும் சில பேர் வந்தா சரியில்லை இப்படி நாங்க யாரும்ச்சால் போட தேவையில்ல முஸ்லீம்கள் வீணாப்பை திண்டகி அவரோதுனா சரியில்லை அவர் வந்தா நல்லா இருந்தாங்க நாங்கள் எங்களுக்கு சீர அநியாயம் முஸ்லீம்களுக்கு நாங்க சீர அநியாயம் இதெல்லாம் விட்டு போடுங்க பாட்டி கற்றால் விட்டு போடுங்க பாட்டி ஒன்னும் தேவையில்லை ஒரே ஒரு அல்லா ஏத்துக்கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரு முகமது அவங்களோட உம்மத்துல இருக்கிறோம் ஒரே குரான் தான் தரப்பட்டது முப்பதுல குரான் எல்லாம் அல்லா ரசூ விஷயங்களை பலமாக தீனுடைய விஷயங்கள் நான் புடிச்சுக்கொண்டு அமைஞ்சும் முன்னேறணும் அல்லா வல்லாட ரசூலும் சொல்லி தந்த விஷயங்கள கண்ணியமான கௌரவமான மெய்யான ஹத்தான உலமாக்கல் சொல்லி தருவாங்க உலமாக்கல்ல வேற கொல்ட்டி இருக்குது ரெண்டு ஜாய் கொல்டி இமாம் ஹசார் ரஹமத்துல்ல அலிஹி துனியாவுடைய உலமாக்கல் ஆக்ராவுடைய உலமாக்கல் ரெண்டு பெரிய தலைப்புல பாடம் படிச்சு தந்திக்கிறாங்க நாங்க பார்க்கணும் ஒரு நல்ல ஒரு ஆலிவ் நல்ல ஒரு ஆலிவு நாங்க எப்படி முடிவு செய்யறது அவர் தக்குவா உடைக்கிறாரு அவர் பேருந்து இருக்கிறாரு அவர் நபிசல்லா சுண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு சுண்ணத்தெல்லாம் வாழ்க்கையில கடைப்பிடிச்சு நடக்க முயற்சி செய்யு எல்லாத்தையும் எல்லாம் கேட்க போவேன் இந்த வாரத்துல முஃப்திமா நிறைஞ்சு ஊரெல்லாம் முப்தி வீடெல்லாம் முப்தி எல்லாரும் வேட்டக்கார மாதிரி கொஞ்சம் அல்லது கொஞ்சம் மொழிபெயர்ப்பு பார்த்துட்டு கொஞ்சம் இங்கிலீஷ் படிச்சு கொஞ்சம் உருது படிச்சு இப்படி பல பேர் பல கோலத்துல உருவாகிட்டாங்க எல்லாருக்கும் பின்னால போனா கடைசி லாஸ்ட் வழிகாட்டுல பேச அல்லா தால குரான் தெளிவா சொல்லியிருக்கிறான் நல்ல மக்கள் சாலி ஹூன்கள் நல்ல மக்கள் நல்ல வழியில வைத்துக் கொண்டிருந்தாங்க அந்த வழிகாட்டல் எங்கள்ட்ட அப்படினு தோண்டிக்கு மாஷா பிரச்சனையை போடத்தேவல்ல சித்தனா உண்டாக்க தேவையில்லை குழப்பத்தை ஏற்படுத்த நாங்க பட்டா மாஷா அவங்கள்ட்ட மசாலாக்கள் எங்களுடைய விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணி அழகான முறையில அப்படியே பேசிக்கொண்டிருக்க வேண்டிய நல்ல ஒரு புத்திமதி நல்ல ஒரு வழிகாட்டில் பேசுகொண்டிருக்க வேண்டியா அந்த அடிப்படையில இந்த விஷயங்களை முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கணும் சரியார்ல சோறு ஜும்மா நாளில் எல்லாத்தையும் விட்டுட்டு நேர காலத்தோட வாரது குத்துமா ஆரம்பிக்கும் விஷயம் பிசின்னு சொல்றது வார்த்தை தருத்திரியமான வார்த்தை என்ன பிசி துணியால விசியாறதுக்கு அல்லா படைச்சிக்கிறாங்க இல்ல துணியால பிசியாக தேவையில்ல நவியலேசனா பிசியாகல்ல சஹாப் ஆக்கள் பிசியாகல்ல அவுளியாக்கள் பிசியாக இல்ல துணியால ஆகிரத்துல தீன்ல பிசியாக தீன் சஹ்ரப்படுத்தாங்க குரானத்துக்கு நேரம் சொல்லுதாங்க செஞ்சாங்க செலவா தோதினாங்க துவா கேட்டாங்க இஸ்தீபார் செஞ்சாங்க எல்லாம் நல்ல மல்லி பிஸி ஆகினாங்க பிஸி வரணும் அதுதான் பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி நிரந்தரமான சொத்து அதை விட்டு பசார்ல ஆபீஸ்ல கார் கம்பெனியில இண்டஸ்ட்ரீஸ்ல அங்க இங்க உட்காந்துட்டு எங்களுக்கு பிசி இமாம் ஜமாத்துக்கு வர முடியல எங்களுக்கு பிஸி கொத்தமா கேட்க கிடைக்கல பிஸியாக துனியாவை தேடிக்கொண்டா போதும் பெருசா தேடி என்ன கிடைக்கும் எங்கயாவது குரான் எங்கேயாவது ஹதீஸ்ல ஒரு பெருத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு குரான் ரிங்களும்மல்களை அழகா இருக்கணும் அமல்களை பசந்தோ ஆகும் ஒவ்வொருத்தரும் அமலுக்கு இமாதத்துக்கு நேரம் எடுக்கணும் எல்லா அமலை ஆக முக்கியமான அமல் தொழுகை தொழுகையை உட்டு போட்டு தொழுகையை கணக்கெடுக்காம இமாம் ஜமாத்த கணக்கெடுக்காம கடைசியில் ஒன்றும் இல்லாம போற குழிக்கு ஒன்றும் தேட மாட்டான் இமாம் ஜமாத்தை கணக்கெடுக்கல்ல சொல்லுகையை கணக்கெடுக்கல்ல அல்லாட உத்தரவு அல்லாஹூ அக்பர் அல்லாடர் அவருக்குப் பெரிசி பெருசி இந்த பெருசெல்லாம் இந்த பெருசெல்லாம் அல்லா பெருசாக மண் உங்களோட ரூட ரூ பெரிய அல்லாஹு ரப்பி அல்லா தான் உள்ளத்துல உறுதி கொள்ாரோ இவருக்கு ஜப்போ ஆஃபீஸோ கடையோ ஷப்போ ஒன்றும் பெருசா படாது வாங்க சொன்னா எல்லாம் தூக்கி வீசிட்டு வந்துடுவார் வர ஏலும் வர ஏலும் ஒரு கூட்டம் வந்தாங்க ஒரு கூட்டம் அப்படி ஒரு லைஃப் ஹிஸ்டரி அமைச்சு காட்டினாங்க அல்லா குரான் சொல்றான் இப்படி நாங்க செய்ய வச்சோம் இப்படி காட்டிருக்கிறோம் இப்படி செஞ்சிருக்கிறாங்க உங்களுக்கு மேலும் கியாமத்வர எல்லாருக்கும் மேலும் பொய் காரணம் சொல்லலாம் இறங்குவார்க்குற கஷ்டர்ல இருக்கிறோம் மேனேஜரா இருக்கிறோம் பில் போட்டு கொண்டிருக்கிறோம் என்னென்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் அல்லாஹு அகர் அல்லாத உடனடியா தொழகிக்குவாங்க ரெடிய ர சூடாக்குது நல்லா நெருப்பு பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிறார் இப்ப அல்லாஹு அக்பர் சொல்லப்படுது இப்ப பிசினஸ் ரப்பாக்கி வச்சு கொண்டிருக்கிறாரா இல்ல அல்லா ரப்பன்னு சொல்லி எல்லாம் வீசி போட்டு வராரா யாரும் சொல்ல இல்லாது எனக்கு வரையலா அப்படி ஒருத்தன் பேசினா வீக்னஸ் ஆஃப் ஈமான் ஈமான் பலகீனம் ஈமான் குழைப்பு செய்யல ஈமானுக்கு முயற்சி செய்யல ஈமானுக்கு பாடுபாடல்ல ஈமானுக்கு தியாகம் செய்யல ஆ அதனால அவர் அப்படி பேசுறாரு மேலான சங்கமான சவரே சாக்கள் எல்லாத்தையும் சில ஆம்புல இந்த நாங்க ஷர்ட் அடிச்சு ட்ரௌசர் அடிச்சு சப்பாத்து போட்டு தாடி வச்சா நினைச்சு கொண்டிருக்கிறோம் எந்த பார்வையில ஆம்புலையோ சரியா அல்லாட பார்வையில நாங்க எல்லாம் சொல்ற ஆம்புல தாரு தெரியுமா குரான்தான் டிரான்ஸ்லேஷன் வேணுமா தப்சீர் வேணுமா உலமாக்க வேணுமா நல்லா கண்ணியமா கௌரவமா கேட்டு பாருங்க அல்ல யார பாத்து ஆம்புளேன்னு சொல்றான் குரான்ல எங்களை உங்களை பார்த்து தெரியுமா அந்த கொடுக்கல் வாங்கல் அந்த ஆம்புல தொழிற்துறைகள் அவங்களை திக்ரி செய்வதை விட்டு தடுக்கல இமாம் ஜமாத்தோட தொழுகையை நிறைவேற்றதை விட்டும் தடுக்கல்ல ஜத்தை முறையாக பேடுதலாக நிறைவேற்றுவதை விட்டு தடுக்கல அப்படியான ஆம்புல பிசினஸ் கொடுக்கல் வாங்கல் செஞ்சாங்க வியாபாரம் செஞ்சாங்க விவசாயம் தொழில் செஞ்சாங்க ஆனா அல்லாட ஓடக்கு முன்னால அவைகள் ஒன்றும் அவர்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கல இவங்கதான் ஆம்புல நாங்க சொல்ற ஆம்புல சரியா அல்லா சொல்ற ஆம்புல சரியா நீங்களே முடிவு செய்யுங்க பத்து கேட்டு போக தேவையில்ல யாருக்கிட்டே அல்லா சொல்றான் இவங்கதான் கொடுக்கல் வாங்கல் யாவாரும் தொழில் இது ஒன்றும் தொழுகையை இமாம் ஜமாத்தோட நேரத்தோட முறையாக நிறைவேற்றதுக்கு டிஸ்டர்பாக இருக்க கூடாது ஜக்காத்த முறையாக கொடுக்கிறதுக்கு டிஸ்டர்பூடாது இவங்க ஆம்புல எப்படி சம்பாதிச்சா எப்படி வாழ்ந்தாங்க அல்லா சொல்றான் அவங்கள்ட்டன்லூபுகளும்படிய அவர்கள் கயாமத்தினால பயந்தாங்க ALLAH என்ன எழுப்ப போறான் அல்லா என்ன நிப்பாட்ட போறான் அல்லா ஜெல்ல ஜெலாலு எனக்கிட்ட சில கேள்விகளை கேட்க போறான் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணோனுமே இந்த பயத்தோட இருபத்தி நாலு மனுத்தியாரம் வாழ்க்கையை கழிச்ச கூட்டம் அந்த சஹாபா பெருமக்கள் அவங்கள பார்த்து அல்ல சொல்றான் அவங்கதான் அந்த வாழ்க்கை வராத வரைக்கு நாங்க ப்ரோப்பர்ட்டியால நாங்க இந்த நாங்க இந்த அரசியலால நாங்க சொத்துக்களால நாங்க இந்த அரசாங்கத்தால நாங்க இந்த எங்க உலகத்துடைய வசதி வாய்ப்புகளால யாரும் பாஸ் ஆகலாம் யாரும் வெற்றி அடையலாம் இதை கொண்டு ஒன்றும் சாதிக்கலாம் வேணுமெண்டா சும்மா துணியால ஏமாத்தி கொண்டு நல்ல பசந்தான வாகனத்தை வந்து இறங்கியலும் நல்லா டிப்பன் டொப்பா உடுப்புடுத்தேலும் நல்லா நாக குருசியா சாப்பிட்டு கொள்ளேயும் கொஞ்சம் அப்படி ஒரு போலி வாழ்க்கை ஒரு ஏமாத்தமான வாழ்க்கையை வாழையலும் எங்கள்கிட்ட இமாம் ஜமாத்துல பேணுவர் வரல அல்லாட அச்சம் உள்ளத்துல வரல்ல தக்குவா வரல்ல ஜிகருக்கு நேரம் கொடுக்கல குரானுக்கு நேரம் கொடுக்கல்ல மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கல பெரியார்களே சவர்களே லொஸ்டான லைஃப் இங்கேயும் மிக பெரிய மல்டிவில் பெரிய பெரிய கோடீஸ்வரன் இவங்க கபருஸ்தானம் பக்கமாக போனா தங்களுடைய முபாரக்கான தாடி நனைமளவுக்கு அழுவாங்கலாம் அழுவாங்க கேட்கப்பட்டது நீங்க ஏன் அழுகிறீங்க நரகம் பேசப்பட்ட அழுக வரல நரகம் பேசப்பட்டா அழுக வராது உங்களுக்கு ஆனா கபரு கிட்ட போனா நீங்க அல தொடங்கிட்டீங்களே என்ன ரீசன் என்ன காரணம் கேட்கப்பட்டது சொன்னாங்களாம் உலகத்திலேந்து பிரிஞ்சு போனதுக்கு முன்னால கபரு தான் ரூஹ் கலட்டப்பட்டதுக்கு பின்னால மௌத்து வந்ததுக்கு பின்னால எங்க ஈந்திலும் ஒன்றும் எங்களோட ஹெல்புக்கு வராது அங்க போறோம் அங்க போனதுக்கு பின்னால எங்கட ஆகராவுடைய வாழ்க்கையில எங்கட கையாமத்துடைய வாழ்க்கையில முதலாவது நாள் கபருடைய நாள் இந்த கபருடைய நாள் இந்த கபரு ஒழுங்காக சீராக முறையாக அழகாக அமைஞ்சிட்டா அதுக்கு பின்னால எல்லா ஸ்டெப்ஸும் நல்லா போகும் எல்லாம் ஒழுங்கா போகும் எல்லாம் நல்லா போகும் இந்த கபு மோசமாக யாரு அலை அவர்களுடைய இரண்டு பெண் மக்களை ஒன்றன் பின் ஒன்றாக நிக்காக செஞ்சு துன்னூரை இரண்டு ஒளி உடையவர் என்று பட்டப்பேர் வாங்கின சஹாபி அது மட்டுமல்ல ஹசரத் ரசூ சல்லா அலேசல்லம் சொன்னாங்க உஸ்மான் சில் ஜென்னா உஸ்மான் ரஜி அல்லாஹ் சுருக்கவாதி சகாபி பல பேரை சொல்லி இருக்கிறாங்க வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு அழுகிறாங்க பயந்து பயந்து அழுகிறாங்க ஆனா பெரியார்களே சோர்களே கவல் என்ன தெரியுமா எனக்கும் அந்த பயம் இல்ல உங்களுக்கும் அந்த பயம் இல்ல மெஜாரிட்டிக்கு இல்ல மெஜாரிட்டி எல்லாருக்கும் இல்லன்னு சொல்லலே ஹண்ட்ரட் இல்லன்னு சொல்லலாம் மெஜாரிட்டிக்கு இல்ல அதனால எங்க எங்களோட தொழுகையை கணக்கெடுக்கிறோம் இல்ல எங்க இமாம் ஜமாத்தை கணக்கெடுக்கிறோம் இல்ல எங்களோட வாழ்க்கை எங்கட மொத்தமத்த அமல்களை நாங்க உதாசீனம் செய்யறோம் டோன்ட் கே வாழ்க்கை வைத்துக் கொண்டிருக்கு துனியா துனியா துனியா காசு வந்தா சரி ஜப்பு கிடைச்சா சரி பணம் வந்தா சரி ஆபீஸ்ல வேலை கிடைச்சா சரி அரசாங்கத்தில் ஜப் ஒன்று சரி நல்ல சேலரி கிடைச்சா சரி நல்ல ஊடு கிடைச்சா சரி நல்ல மனைவி கிடைச்சா சரி இதெல்லாம் எப்படி நல்லாகும் சவர்களே நல்லாது அல்லா சொல்றபடி வாழ்ந்தா நல்லாகும் அப்படி இல்லாட்டி கிடைக்கிறதெல்லாம் அநியாயமாகத்தான் வந்து சேரும் சேலரி வரும் கூடுதலா ஆனா அந்த கூடுதலான சேலரியோட ப்ராப்ளம்ஸும் வரும் ஏன் இவட கல்புல அல்லா ரசூனுக்கு முக்கியத்துவம் இல்ல அதனால ஐம்பதனாயிரம் சலரி வந்தா ஐம்பதனாயிரம் பிரச்சனை ஒரு லட்சம் சலரி வந்தா ஒரு லட்சம் பிரச்சனை ரெண்டு லட்சம் சலரி வந்தா ரெண்டு லட்சம் பிரச்சனை இவர் தொலகையோட விவாதத்தோட சிக்கரோட சிலாவத்தோட நல்லவர்களோட அல்லாக்கு பொருத்தமான ஒரு லைஃப் வாங்க இவருக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆயிரம் ரூபா கொண்டு வாழ்க்கையூ கொண்டு வாழ்க்கை ஒரு நாளைக்கு சம்பாதிச்சா வாழ்க்கை நிம்மதியா கழியும் ஒரு நாளைக்கு கையில ஒன்றுமில்ல இவரும் மனைவியும் பட்டினையோட ஊட்டில படுப்பாங்க ஆனா நிம்மதியா வாழ்வாங்க ஹாப்பி லைஃப் அதான் ஹாப்பி லைஃப் அதான் லக்ஸரி லைஃப் நாங்கள் ஏமாந்துட்டோம் நாங்கள் எல்லாரும் பெரிய ஏமாலைகள் துணியால சங்கையான சோதனை பெரியார்களே ஆக ஒவ்வொருத்தரும் நாங்கள் புத்திசாலிகளாக மாறணும் இந்த துணியா எப்ப கலட்டப்படும் எப்ப இல்லாமல் ஆக்கப்படும் எப்ப புடுங்கி எடுக்கப்படும் எப்ப எங்களை கொண்டு போய்த்து கபருல வச்சிருவாங்க இது தெரியாது அதுக்கு முன்னாலே எங்களுடைய நாங்கள் சமைச்சு கொண்ட மண்டா வாழ்க்கை உலகத்திலேயும் ஹாப்பி லைஃப் உலகத்திலேயும் லக்சரி லைஃப் கபருக்குள்ள ஆகப்பெரிய லக்ஸரி லைஃப் கபருக்குள்ளூழல அல்லா சுபத்தான் பெரியார்கள சோழர்களே வெளியிலிருந்து மூமினுடைய ஈமான் தாரியுடைய மனிதனுடைய கபரை அவன் கண் பார்வை எட்டு அளவுக்கு அல்லாஹ் விசாலமாக்கி கொடுப்பான் விசாலமாக்கி கொடுப்பான் அந்த லைஃப இங்க பிரிப்பேர் பண்ணனும் ஜப்புக்கு பின்னால தொழிலுக்கு பின்னால ஆபீஸுக்கு பின்னால கடைக்கு பின்னால உத்தியோகத்துக்கு பின்னால ஓடி ஓடி ஓடி பெரியார்களேஸ் அவர்களே உம்மத்தி ஓடியில கை வைக்கிற அளவுக்கு ஓடிட்டு முசீபத்துல கை வச்சி பேங்க்ல ஓடியில வட்டியில இன்ட்ரெஸ்ட்ல ஆ பெரு குறிச்ச நேரத்துக்கு முடியாது ஆனா நான் எடுத்த தலைப்பு இது அல்ல அல்லாஹு தலைப்பை மாத்தி போட்டான் எங்க வாழ்க்கைய பெரியாரலே நான் வந்த தலைப்பு நாங்க எல்லாரும் பெரிய மனுஷன் மாறி நாங்கெல்லாம் நல்ல மனுஷன் மாறி அழகா ஓடிவாரோம் தொழுறோம் எல்லாம் செய்யறோம் ஆனா நாங்க இசிஞ்சா செஞ்சு சுத்தம் செய்யற முறை இருக்குதே இதுல ஒவ்வொருத்தரும் பெரிய கவனம் செலுத்தணும் எவ்வளவு பெரிய லோயராக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய அட்டோனியட் லோவர் அவருக்குவனிச்சு <laughs> செய்யறது அதாவது சிறுநீர் கடிச்சிட்டு சுத்தம் செய்யறதுங்கிறது இது வந்து சும்மா அந்த காமரால உட்காந்து சிறுநீரை வெளியாக்கி தண்ணி ஊத்தி வாரத்துக்கு இஸ்திஞ்சான் சொல்றது அல்ல இஸ்திஞ்சா எப்படி இருக்கணும்னு தெரியுமா சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன் மசாலா தேவைடா ஹக்கான உலமாக்க அணு கேட்டுக்கொள்ளுங்க பெரியார் லேசவர்களே சிறுநீர் கடிக்க உட்கார்ந்தோம் உட்காந்து சிறுநீரை வெளியாக்கிறதுக்கு பின்னால எங்கட சிறுநீர் குழாய் எங்கடைய சிறுநீர் குழாயில் இருக்கக்கூடிய முழு சிறுநீரும் வெளியாக்குறதுக்கு முயற்சி செய்யணும் அது கணைச்சோ அது இருமியோ அல்லது எங்களுடைய இடது கையால எங்கடைய சிறுநீர் குழாய மூணுதரம் இழுத்து உறுதியோ இந்த வகையில சிறுநீரை வெளியாக்கிறதுக்கு பின்னாலதான் தண்ணி ஊற்றி கழுவோம் செய்றோமா எத்தனை பேருக்கு தெரியும் அப்படி வாரோம் அப்படி குந்திரோம் சிறுநீர் கழிச்சாச்சு தண்ணியை ஊற்றியாச்சு வந்தாச்சு இது சுத்தமாகுமா இது சுத்தமாகாது இது சுத்தமாகாதுபாதத்தை பாழாக்கணுமோ தெரியும் அல்லாஹாலம் அப்படி லேசா சிறுநீர் கழிச்சிட்டு அப்படி தண்ணியை ஊத்திட்டு வந்தா பெலன்ஸ் இருக்கிற அந்த சிறுநீர் துளி இருக்குதே அது ஒரு எலும்பி வரசல்ல அப்படி கொட்டிடும் ஒரு டொட் ரெண்டு ஒரு டொப் ரெண்டு டொப் அப்படி விழுந்தாலும் அது ஆடையில படும் இவருக்கு விளங்காது இவரு அல்லாம மாதிரி பெரியார் மாதிரி வந்து முன்னிருவாரு முன்சு தொழுவாரி இவர் எழுப்பிட்டு வர சொல்ல இவர் முழுமையாக சிறுநீர் குழாயில் இருக்கக்கூடிய அந்த சிறுநீரை வெளியாக்காம வெளியாக்க முயற்சி செஞ்சுதான் வெளியாக்கணும் சும்மா வெளியாகாது அதனால தான் ஹதீஸ்ல புகாரி ஷரீஃப்ல பல ஹதீஸ்கள் கொண்டு வரப்பட்டது கழிச்சதுக்கு முயற்சி செஞ்சு எப்படி வெளியாக்கலுமோ அப்படி வெளியாக்கிட்டு கழுவுங்க இதுக்குதான் அல் இஸ்திபரா என்ற ஒரு பாடமே இருக்குது இமா புகாரி ரஹமத்துல்ல அலிஹி கிதாபுல ஹதீச கொண்டிருக்கிறாங்க யாரு சிறுநீர் கழிச்சு துப்புரவு விஷயத்துல பொடுபோக்க இருக்கிறாங்களோ டோன்ட் கே முழுமையாக வெளியாகிவிட்டது பேலன்ஸ் இல்ல என்று உறுதி வந்ததுக்கு தண்ணீர் ஊத்துறது கடமை பந்து குந்தி இந்த வாசலால அந்த வாசலால வெளியாகி எக்ஸிட் ஆகிறாரு என்ன செய்யறோ அல்லா பள்ளிய நாசமாக்குறாரு உடுப்பை நாசமாக்குற விவாதத்தை நாசமாக்குறாரு பல லட்சக்கணக்கான தொழுகை தொழில் ஆனா இஸ்திஞாசங்கி துப்புரவு சேர்வ விஷயத்துல குறைபாட்டோட தொழுதால் ஒரு ரகத்து தொழுகை கூட எல்லாம் எல்லாம் சொன்னாங்க அதாவது சுத்தம் தொழுகைக்குரிய சாவி சாவி தொழுகைக்குரிய திறப்பு இருக்குதே இது சுத்தம் செய்யறது அதனால நீண்ட தலைப்பு நீண்ட தலைப்பு சோலை பெரியார்களே ரொம்ப ரொம்ப இரக்கமாக ரொம்ப கண்ணியமாக ரொம்ப எக்ஸ்கியூஸ் பண்ணி தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன் இந்த விஷயங்களை உலமாக்கல் அணுகி படிங்க ரமலான் வருது நேரத்தை கொடுங்க படிக்கிறதுக்கு பசாருக்கு நேரம் கொடுக்கிறதுக்கு போதும் எல்லாம் நிப்பாட்டுங்க எல்லாம் பண்ணி வைங்க அல்லாடி பண்ணுங்க ஷோட் பண்ணிட்டு மஸிதுக்கு ஆகுங்க மஸ்ஜிதுக்கு ஆகி உங்களோட மஹாஸ் கிளாஸ் குரான் கிளாஸ் கிளாஸ் ஏற்பாடு செய்யுங்க ஹப்கான உலமாக்களை வச்சு ஏற்பாடு செய்யுங்க பெரியார்களே சேத்துக்கு முன்னால படிக்கணும் யாராய்ந்தாலும் சரி இஷ்டிஞ்சான விஷயத்த படிக்காம எவ்வளவு தொழுதாலும் கபூல் இல்ல கபூல் இல்ல நல்லா விலையும் கொள்ளுங்க மேலதிகமான விஷயங்களே கண்ணியமான உலமாக்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க பெரியார்களே ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு பின்னால பல சப்ஜெக்ட் இருக்குது இஸ்திஞ்சால ஆரம்பிச்சு அதுக்கு பின்னால உதுவுக்கு வரணும் அதுக்கு பின்னால தொழுகைக்கு வரணும் இன்னைக்கு எத்தனையோ ஜாதி உது எத்தனையோ ஜாதி நாலு மதுதான் கபூல் செய்யப்பட்டிருக்குது ஆனா எங்கட கோலத்தை பார்த்தா நாற்பது ஆயிரம் மதுவு மாதிரி எங்களோட உதவியல் எல்லாம் அப்படி எங்களோட தொழுக இஷ்டை எப்படி எப்படியோ போகுது எல்லாம் பேசணும் கட்டாயம் பேசித்தான் ஆகணும் ஆனா பேசுறதுக்கு நேர ஆளுமில் ஒரு ஜும்மால எல்லாம் கொட்டேலாம் பெரியார் இஷ்டிஞ்சாட விஷயத்துல ரொம்ப கவனமாக ரொம்ப தேவையோட ரொம்ப ஏற்பாட்டோட முறையோட இந்த விஷயங்களை செஞ்சு கொள்ள பாருங்க அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவானாக நம்முடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்துவானாக நம்முடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாக பரிசுத்தமானதாக ஆக்கி தருவானாக ஏல்லா எங்களுடைய எல்லா பாவங்களையும் மண்ணில் மறைச்சிருவாயாக உலகத்தில் ஜெனத்தில் சுகதாக்கல் சாலிகிங்களோட நாங்களும் எங்க கூட்டம் குடும்பமாக போய் சேருவதற்கு உன்னுடைய மேலான அகமத்து சேர்த்து வைப்பாயாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் ஈமானு உழைப்பு செஞ்சு ஈமானுக்கு பாடுபட்டு ஈமானுக்கு முஜா அதா செஞ்சு சம்பாதிச்சி சம்பாதிச்சு எக்கையினை சம்பாதிச்சு முறையாக இல்முகலை உனக்கு பொருத்தமான நல்ல வாழ்க்கையை வாழ்வுக்கு தோதி செய்வாயாக எதிர்வரக்கூடிய ரமதான கடந்த ரமதான் மாதிரி மோசமாக ஆக்கிடாம யா லா துனியாவுக்கு பின்னால கேவலமாக அலைய வச்சிடாம தீன படிக்கோனும் இல்லை படிக்கணும் இவாதத்தை படிக்கோணும் என்ற கவலையை ஒவ்வொரு ஆண்களுடைய உள்ளத்திலேயும் போட்டு ஒவ்வொரு பெண்களுடைய உள்ளத்திலையும் போட்டு ஒவ்வொரு குழந்தையுடைய உள்ளங்களையும் போட்டு நோயாளிகள் எல்லாருக்கும் எல்லோருடைய ஏற்பாடு செய்வாயாக அவங்கள திருமணங்களை சாலியான அமைச்சு கொடுப்பாயாக திருமணத்துக்கு பின்னால குழந்தை பாக்கியம் இல்லாம அழுகையோட தொழுகையோடு இருக்கிறாங்க பரம்பரை எங்கள் எல்லோருடைய மனைவிமாரளையும் எங்க கல்பு குளிர்ச்சிகளாக அமைச்சு தருவாயாக எங்களையும் அவர்களையும் தக்குவா தாரிகளுக்கு இமாம்களாக அமைத்து விடுவாயாகோட உன்னை தரிசிக்க உன்னை சந்திக்க தௌபி செய்வாயாக எங்கள் எல்லோருடைய அனைத்து துவாக்களையும் கபூல் செய்வாயாக